அவர்களை சுற்றி நாங்கள் எங்களுடன் அபு பக்கர் அதிர் உமர் அதி ஆகியோரும் இருந்தனர் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் எங்களிடையே எழுந்து வெளியே சென்றார்கள் எங்களிடம் வர தாமதமாகியது இதனால் எங்களிடம் இருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு விட்டதாக நாங்கள் பயந்து அதிர்ச்சி அடைந்து அதிர்ச்சி அடைந்தவர்களில் முதல் ஆளாக நான் இருந்தேன் அவர்களை தேடியவனாக நான் வெளியேறினேனே அப்போது பனு நஜார் சமூகத்தை சேர்ந்த அன்சாரி நபி தோடர் ஒருவரின் தோட்டத்திற்கு வந்தேன் அதற்கு உள்ளே நுழைய வாசல் உள்ளதா என தேடினேனே வாசலை காணவில்லை அப்போது வெளியில் உள்ள கிணற்றிலிருந்து தோட்டத்தின் நடுவில் நுழையும் வாய்க்கால் இருந்தது அதில் நுழைந்து நபிசல்லு அணிஹு அவர்களிடம் வந்தேன் அவர்கள் என்ன விஷயம் என்று நபி சொல்லாஹு அணிஹுல்லம் அவர்கள் கேட்டார்கள் எங்களிடையே இருந்து நீங்கள் வெளியேறி சென்று விட்டீர்கள் எங்களிடம் வர தாமதமாகியது எங்களை மட்டும் நீங்கள் பிரிக்கப்பட்டதாக பயந்தோம் அதிர்ச்சி அடைந்தோம் அதிர்ச்சி அடைந்தோரில் நான் முதல் ஆளாக இருந்தேன் உடனே இந்த தோட்டத்திற்கு வந்தேன் ஓனாய் குனிந்து நெளிந்து வருவது போல் நானும் வந்தேன் மக்கள் அனைவரும் எனக்கு பின்னே வருகின்றனர் என்று கூறினேன் அபு ஹுரேராவே என்று அழைத்த நபி செல்லாக செல்லும் அவர்கள் என்னிடம் அவர்களின் இரண்டு செருப்புகளையும் கொடுத்தார்கள் இந்த இரண்டு செருப்புகளுடன் நீர் செல்வீராக இந்த தோட்டத்திற்கு வெளியே நீர் சந்திப்பவருக்கு என்று கூறி அதில் உறுதியானவராக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என வாழ்த்து கூறுவார்கள் என்று கூறினார்கள் இது நீண்ட ஹதீசாகும் மூன்று ஒன்று